எூற்றி எழுபத்தி ஏழு அல்லாஹுவின் தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் எவரும் ஜும்மாவுக்கு வந்தால் கொளித்துக் கொள்ளட்டும் இதை அப்துல்லாஹின் உமர் அதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்